பெரிய புராணத்தில் சேக்கிரார் இந்த சாதியை பத்தி என்ன நினைக்கிறார் சாதி வேணுங்கிறாரா வேண்டாங்கிறாரா என்ன சொல்றார் அதை பார்க்க எல்லா கதையும் சொல்லிட்டு வர இந்த இடத்துல பாருங்க சம்படவர் சொல்லி சம்புடவர்களுடைய தெருனே ஒரு தெரு இருந்தது அவர்கள் என்னென்ன மாதிரி செய்தார்கள் அவர்கள் என்ன மீனை சாப்பிட்டார்களோ அது போல இறைவனும் சொல்லி விட்டு இருக்கிறார் சொல்ற அப்ப அந்த சாதியினுடைய இயல்பு முழுவதும் சொல்லி ஒவ்வொரு நாயன்மாரத்திலும் அதிபக்தர் எங்கே போனார் கைலையில் போனார் கைலையில் அங்கிருந்த மற்ற அடியார்களோடு சேர்ந்து விட்டார் ஒன்றா இருந்தார் அடியார்கள் வேறு வேறு ஜாதிக்காரர்கள் போயிருக்காங்க அந்த அடியாரோடு இவரும் போறார் இவர் போன உடனே இவர் வந்து நுழைய இவர்களுக்கு கையிலையில் இடம் ஒன்றாவதாலே இவர்கள் அடியார்கள் ஒன்றுமைப்பட்டவர்கள் சமயத்தளவிலே ஒற்றுமைப்பட்டவர்கள் ஆனால் இந்த ஜாதி எல்லாம் உலகத்தளவுக்கு தேவையானவைகள் இந்த உலகத்தளவிலே பேசப்படுகின்றன நாட்டுப்படம் நகரப்படம் சொல்லும் ஜாதிகளை பத்தி சொல்ற ஜாதிகள் நெறியில் தப்பா ஒரு வார்த்தை எழுதியிருக்கா ஒவ்வொரு ஜாதிக்காரரும் தங்கள் தங்களுடைய நெறி என்ற ஒழுக்க கடமையிலிருந்து தவறிவிட மாட்டாது யார் யார் எந்தெந்த ஜாதிக்கார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உலகத்திலே வரையெடுத்து இதுவரை நடந்துக்கிட்டு வருதோ அந்த வரையறைக்குட்பட்டே அவர்கள் இருந்தார்கள் வரையறை மீறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக் கொண்டது கிடையாது ஜாதி சண்டை நடந்ததாக பெரிய புராணத்தில் எந்த சாதிக்காரரோடு இன்னொரு சாதிக்காரர் சண்டை போட்டார் பெரிய புராணத்தில் ஏதாவது கதை இருக்கார் அரசன் சண்டை போட்டான் இன்னொரு அரசனோடு எனக்கு கப்பம் கொடுக்கல நீ எனக்கு போருக்கு பணியில ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டார் கதை படிக்கிற சமணர்கள் சம்பந்தரோடு வந்து சண்டை போட்டார்கள் மதத்துக்காக எங்க மதம் உங்க மதம் என்று மதத்துக்காக சண்டை போட்டதை பார்க்கிறோம் சாதிக்காக என்று ரெண்டு சாதிக்காரர்கள் எங்காவது இந்த பெரிய புராணத்துல சண்டை செய்தார்கள் என்று கதை இருக்கான கிடைவே கிடையாது ஆகவே சாதிகள் தங்கள் தங்களுடைய நெறியிலேயே நின்று ஒழுகினார்கள் அது சேர்க்கலார் சொல்லிட்டார் சாதிகள் தன் கட்டுப்பாட்டை மீறி நடந்தவர்கள் அல்ல கலகம் செஞ்சவர்கள் அல்ல அதாவது பொல்லாங்கு செய்தவர்கள் அல்ல தங்களுடைய அடக்க நிலையிலேயே வாழ்ந்தார்கள் அதனால் சாதிகள் நெறியில் தப்பான் சொல்ற அப்படி நெறி உள்ள சாதிகளாய் இருந்தாலும் சாதிகளை மக்கள் பின்பற்றி வந்தாலும் அவர்கள் பின்னடி என்ன ஆனார்கள் என்றால் எந்த சாதியராய் இருந்தாலும் வேற்றுமை பார்க்கவில்லை அதை சொல்றார் குலச்சிரனாருடைய புராணத்தில் வரும்போது நால்வகை குலத்தினில் வாழ்ந்தவரானாலும் அதற்கு அப்பாற்பட்ட வேறு குலத்தராய் இருந்தாலும் இந்த குலச்செரியார் வேறுபாடு கருதுவது இல்லை இந்த குளச்செரியார் நாலு ஜாதிக்காரர்களாக அந்த அரசர் வணிகர் வேளாளரா வந்தாலும் அவர்களுக்கும் சாப்பாடு போடுவார் இந்த நாலு ஜாதிக்கும் அப்பாற்பட்ட வேறு சாதிக்காரர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த நாயனார் தன் வீட்டில வரவேற்பு கொடுத்தார் யாருக்கும் வித்தியாசமே செய்யல எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார் ஆகவே நாயன்மார்கள் ஜாதியை பற்றி கருதல உலகத்தில் ஜாதி இருந்தது ஆனா நாயன்மார்கள் மட்டும் ஜாதியை கருதியதாக சாதியிலே வேறுபாடு காட்டியதாக எங்கும் இடம் இல்லை என்பதை பெரிய புராணத்திலே சான்று வைத்து நாம் பார்த்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் இன்னும் இந்த சாதியை பற்றி ஒரு உண்மை எந்த சாதியும் நிலையானது அல்ல ஒரு சாதியில் இருப்பவர்கள் இன்னொரு சாதிக்கு மாற முடியும் என்பதையும் சொல்ற ஒருத்தர் அவருடைய பிள்ளை பிள்ளைகளாக வருவர்களும் அதே சாதியாக இருப்பது என்பது உலகத்தில் ஒரு முறையா நாம் பார்க்கிறோம் ஆனால் அது கூட சரியில்லை அது கூட மாறலாம் ஒருவர் பிறந்த போது தன்னுடைய பெற்றோருடைய சாதியை சொல்லிக்கொண்டு வந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜாதியிலிருந்து வேற ஜாதிக்கு மாற முடியும் விரும்பினால் அதை மாற்றுவதற்கு இடம் இருக்கிறது என்பதை சேக்கிட சொல்ற நந்தனார் புலையர் ஜாதியிலே பிறந்தவர் நந்தனார் புலையரா தான் பிறந்தார் அவரு அந்த புலையரா பிறந்த மனசுல என்ன நினைச்சாரு ஐயோ நம்ம இந்த கீழ் ஜாதியில பிறந்தோமே ஆனால் நம் கோயிலுக்குள்ள போக முடியலையே இந்த நடராஜாவை நான் எப்படி பார்ப்பேன் என்ன சாதி இப்படி ஒரு கட்டுப்பாடு பண்ணி இழிவுபடுத்தி வச்சிருக்கிறதே என்று வருத்தப்பட்டார் நாம் முன்னேறிவிட்டால் இறைவனை பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது அப்போ ஒரு சாதியில் இருக்கிறவனை இன்னொரு சாதியா மாத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதுக்கு பிராமணர்கள் சில வேத மந்திரங்களை சொல்லி அவர்களுக்கு சில சடங்கு செய்தால் அந்த பழைய சாதியை நீக்கி வேறு உயர்ந்த சாதியை கொடுக்க முடியும் அதுக்கு வேதத்தில் கிணம் இருக்கிறது வேதமானது வேதத்துல சில வழக்கு முறையில ஒரு சாதியில் இருக்கின்றவரை அந்த சாதியில் இருந்த நிலையில் நீக்கி உயர்ந்த சாதியாக மாற்றுவதற்கு வேற சில சடங்குகள் இருக்கு அந்த சடங்கை செய்து அவர்கள் அண்டனராக போகலாம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு பிராமண குளத்திலேயே ஒரு பையன் பிறந்தானால் அந்த பையனுக்கு ஏழு வயசு வரையிலும் பிராமண ஜாதி கிடையாது ஏழாவது வயசுல அவனுக்கு பூநூல் போட்ட பிறகுதான் அவன் பிராமணன் ஆகிறான் அவன் பிராமணன் அல்ல வேறு ஒரு சாதிக்காரன் பூநூல் போட்ட பிறகுதான் பிராமணன் ஆகிறான் இதை இப்படி சொல்றீங்க இது எங்களுக்கு விளங்கலையேன்னு கேட்ட அந்த பிராமணரை கேட்டால் பூநூல் போடுறதுக்கு முன்னே ஒரு பிறப்பு பூநூல் போட்ட பிறகு ஒரு பிறப்பு ஆகவே நாங்கள் இரு பிறப்பாளர் ஜாதியை மாத்தலாம் எதனாலே அந்த பூநூல் போடுகிற சடங்கினாலே பூநூல் போடுகிற சடங்கு இருக்குதே மந்திரங்கள் அதனாலே அவனை சாதி மாத்தலாம் என்ற ஒரு விதி இருக்கு இதன் நந்தனாருக்கு தெரியும் எனக்கு இது மாதிரி நீ மந்தரம் சொல்லி பூநூறு போட்டு விடுன்னு அவர் கேட்க முடியுமா யாரும் போய் கேட்டா செய்வார்களா தெல்லிவாழ் அந்த போய் ஏ தெல்லிவானந்தர்களை நான் நன்றாக நான் பிழைய நான் இருக்கிறேன் என்ன நீ வந்து ஒரு சடங்குப்படி என்ன நீ பிராமணன் ஆக்கி விடு என்று கேட்டால் செய்ய மாட்டார்கள் அதனால இவர் என்ன பண்ணார் நந்தனார் இறைவன் தன் விண்ணப்பத்தை கொடுத்தார் சுவாமியை உன் திருவடியை நான் பார்க்கணும் சாதி தடையா இருக்கு நீ எதை வேணாலும் செஞ்சு அப்படின்னு இரவல்ல முறையிட்டார் அப்போ இறைவன் என்ன பண்ண ஒரு சடங்கு இருக்கு இந்த பறவைக்கிறவன் வந்து பிராமணனா மாத்தறதுக்கு ஒரு சடங்கு இருக்கு அந்த சடங்கை செஞ்சு கொடுங்கோன்னு தெல்லிவாழ் அந்தனருக்கு இறைவன் உத்தரவு போடுறான் இறைவன் போய் உத்தரவு போட்டு நீங்கள் தீ வளர்த்து அவரை சாதி மாற்றம் செய்யுங்கள் உடனே கோயிலுக்குள் வந்து சிவ தரிசனம் பண்ணலாம் உத்தரவு போட்டாச்சு நந்தனர் போட்டா அந்த உத்தரவு போட்டா தில்லை வாழ்க்கை மாட்டாங்க நந்தனாரை அந்த பழையர் என்ற ஜாதியிலிருந்து மாத்தி பிராமணர் என்ற ஜாதிக்கு வர்றார் புண்ணு போட்டு விட்டார்கள் அவர் பிராமணராக ஆனார் அப்புறம் கோயிலுக்குள் போய் சுவாமி தரிசனம் பண்ணார் அவர் கதை அப்படியான சாதி மாற்றம் செய்ய முடியும் ஆனா இது செய்ய மாட்டார்கள் அவர்கள் செஞ்சா தங்களுக்கு பெருமை போயிடும்னு பிராமணர்கள் இறங்கி வருவதில்லை விதி இருக்கிறது அதனால சாதி என்பது நிலையானது அல்ல அது மாற்றிக்கொள்ளத்தக்கது என்ற ஒரு நிலையெல்லாம் அந்த காலத்து சட்ட திட்டங்களை எல்லாம் நன்ற தெரிகிறது இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன் தென்னாலிராமன் காலத்துல ஒரு ராஜா அந்த அரசனுக்குறும் அந்த அலங்காரம் அட்டன்றின் அவன் டத்துல ஒரு அதிசயமான ஒரு வேண்டுகோள் கேட்கிற எப்ப கேட்பான் தலையில் கத்தி வச்சிட்டு பேசுவான் அந்த நேரத்தில் இவன் ஏதாச்சும் சொல்லிட்டா கத்தியால வெற்றிவான் சொல்லிட்டு ராஜா என்ன பண்றார் சரி உனக்கு பிராமணர்கள் பக்தர்கள் எங்களை அம்பக்டர்கள் சொல்றாங்க நாங்களும் பக்தர் தானே தானே ஆனா எங்களை மட்டும் அவர்கள் ஜாதியில சொல்லி இருக்கிறார்களே இதை மாத்தி உண்மையாகவே நாங்கள் பக்தர் என்று ஆகணும் சரி எங்க ஜாதி முழுக்க நீங்க செய்ய வேண்டாம் உங்களுக்கு நான் இந்த தொழில் செய்கிறதுனாலே என் ஒருவனுக்காவது அந்த பிராமணரை விட்டு எனக்கு ஒரு சடங்கு செய்து பிராமணன மாத்தி விடுங்கள் என்று அவன் கேட்கிறான் ஏன்னா அவனுக்கு விதி தெரியும் சடங்கினாலே ஜாதி மாத்தலாம் சரின்னு அரசன் உத்தரவு கொடுத்துட்டான் உத்தரவு கொடுத்த உடனே மற்ற பிராமணர்களை அரசன் கூப்பிட்டு சரி எனக்கு பணி செய்கிற அந்த அம்பட்டனுக்கு வேத விதிப்படி நீங்கள் சடங்கு செய்து அவனை பிராமணனாக ஆக்குங்கள் அப்படின்னு சொன்னார் சொன்ன ஒன்னே அந்த வேதியர்கள் அரசனத்தை எடுத்து பேச முடியல் விதி இருக்கு விதி இல்லைன்னா அதெல்லாம் செய்யற வழக்கம் இல்லை நாங்க செய்ய முடியாது அவன் ஒன்னு வேற ஜாதி மாற்றம் செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கணும் செய்யணும்னு சொல்லிவிட்டார்கள் சொல்லிவிட்டு வெளியில தங்க வீட்டுக்கு போய் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப தெனாலிராமன் வந்தான் தென்னாலிராமன் கிட்ட இவர்கள் பிராமணர்கள் யாகத்தினாலே அவர்களை பிராமணி மனசு சரியில்லை தெரியலையே என்று அந்த ராஜா அந்த அண்ணனர்கள் தென்னால சொன்னார் தென்னாலிராமன் தன்னுடைய சாமர்த்தியத்தினால இந்த உத்தரவை மாத்தி தர்றேன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டான் அந்த தென்னாலாமன் உலாவி கொண்டிருக்கிற இடம் பார்த்து அங்க போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு பூனைய வச்சு அந்த பூனையின் மேல ஒரு கத்தியினால அம்பத்த என்ன வேலை செய்வானோ அதே செய்யறான் அங்கிருந்து அங்க ராஜா வர அவனை பார்த்தார் பார்த்துட்டு என்னடா நீ செய்யறேன்னு கேட்கிற ஒண்ணும் இல்ல இந்த பூனையின் மேல் மயிறு இருப்பதினாலே இது சிங்கமாக தெரியல இது மேல இருக்கிற மயிரை எடுத்துட்டோமானா இது சிங்கமாக தெரியும் அதனால நான் மயிர் சீவுகிறேன் அவர் சொன்னார் ஏண்டா செஞ்சா பூன சிங்கமா போகுமான் ஏன் ராஜா ஒரு அம்பட்டனை வேத விதிப்படி நீ பிராமணனா ஆக்குற போது இந்த பூனை மட்டும் ஏன் சிங்கமாகாதுன்னு கேட்டான் கேட்டவனா ராஜாவுக்கு பயமா போச்சு இது என்னடா நம்மளே விவகாரம் பண்றான் இது ஏன் நமக்கு விவகாரம் அவனையே பிராமணனா மாற்றணும் நாம போய் சொல்லணும் விதி இருக்கிறதுனால சொன்னோம் இருந்தாலும் இப்படி ஒரு பிரச்சனை அதிக பிரச்சனை அரசாங்கத்துல வந்துடும் நாளைக்கே போனார் கூப்பிட்டார் கூப்பிட்டு வேத வழக்கு படி அவனை அப்படின்னு மாத்திட்ட ஆக விதி உண்டு என்பதும் ஆனால் அது சாமர்த்தியத்தினாலே தென்னால் தாமனுடைய மாற்றப்பட்டது என்பதும் இந்த கதை தெரிவிக்கிறது இந்த கதையினாலே நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு விதி இருக்கு அதாவது கீழ்ச்சாதிக்காரனை மேல் சாதிக்காரனை ஆக்குவதற்கு ஒரு சடங்கு இருக்கு அந்த சடங்கு செய்தா போதும் என்பது விதி இருக்கிறது என்பதை நமக்கு இதெல்லாம் சான்றுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது பெரிய புராணத்தில் சாதிகள் வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் சாதியை கடந்தவர்கள் உயர்ந்த நிலை ஏதியவர்கள் அவர்கள் மனத்தாலும் செயலாலும் தொழிலாலும் உயர்ந்தவர்கள் என்பதை இந்த புராணம் காட்டுகிறது என்பதை புராணத்தின் வாயிலாக சேர்க்கிறார் நமக்கு அறிவித்து வருகிறார் என்று சொல்லி அடுத்த நாயனாருடைய கதைக்கு நாம் வருகிறோம் சிரமம் தீர உணவளித்தலும் அதற்கு பிறகு மதியம் ரெண்டா ரெண்டே இருபது அஞ்சுக்கு மறுபடியும் இங்கே தொடங்கிவிடுவோம் என்று சொல்லி எல்லாரும் அரவாயணமாய் கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது நம்முடைய பல ஊர்களின் அன்பர்களேந்து ஒற்றைவாடி தெரு துணையார் கூட நினைக்கிறேன் ரொம்ப ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி காலஞ்சை பூர்த்தி பண்ணுகிறேன்